மாக்கள் விலங்கு என்றும் அவர்கள் இருந்தால் பயனும் இறந்தால் இழப்பும் இல்லை அவங்க இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இறந்தால் நஷ்டமும் இல்லை மாபெரும் இழப்பை அடைந்து விட்டோம் அப்படின்னு அப்பப்போ சொல்கிறாங்க இல்லையா ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க ரொம்ப நாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் வராது நாவனால சுவைக்கிறது விலங்குக்கும் உண்டு ஆனால் செவிச்சுவை வந்து மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு ஆகையினால செவிச்சுவையாகிய அறிவின்பம் பெறுவதற்கு முயற்சி பண்ணலன்னா அவன் மாக்களை அதாவது விலங்குகளைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறார் வள்ளுவெருமான் சொற்சுவையையும் பொருச்சுவையையும் நன்றாக அனுபவித்து உணர்ந்தால்தான் மனித பிறவி தனக்கும் பிறருக்கும் பயனுடையதாகும் என்பதே இதனுடைய உள்ளார்ந்த பொருள் செவியால் நுகரக்கூடிய சுவைகள் சொற்சுவையும் பொருச்சுவையும் தான் அவற்றுள் சொச்சுவை குணம் அலங்காரம் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது குணம்னா என்ன அது செறிவு நல்ல அந்த டெப்த்து ஆழம்னு சொல்கிறோமே செறிவு கருத்துச் செறிவுனா சிறந்த கருத்துக்கள் நிறைந்திருப்பது தான் கருத்துச் செறிவு குணம் அப்புறம் தெளிவு தெளிவுனால் நமக்கு தெரியும் கிளாரிட்டி குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறது சமநிலை சமநிலைன்னா பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்கிறோமே ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தன்மை சொற்சுவை சொற்சுவையில் வந்து செறிவு இருக்கணும் ஒரு சமநிலையோட அந்த கருத்துக்கள் இருக்கணும் இன்பம் தரணும் சொல்கிற முறை ஒழுங்காக அழகாக போகணும் உதாரமா இருக்கணும் உயர்தலின் பொருண்மை அதை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு சிறந்த ஆற்றல் இருக்கணும் எல்லோருடைய மனதையும் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் இப்படி பத்து குணங்கள் ஆகவே செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுதிசை உதாரம் உயர்த்தலின் பொருண்மை காந்தம் வலி சமாதி என சொற்சுவை பத்து குணங்களே உடையதாக இருக்குது அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்கிறார்கள் தொடைகளை பற்றி நின்று காப்பியத்திற்கு அழகு செய்பவை தொடைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பல அடிகள் அல்லது பல சீர்களில் எழுத்துக்கள் ஒன்றி வருவது தொடை இதை நீங்கள் புரியலன்னா ஒற்றுங்க இதெல்லாம் இலக்கியத்தினுடைய இலக்கணங்கள் சிறப்புகள் பொருங்கிறது காமம் நகை கருணை வீரம் ஒருத்திரம் அச்சம் இழிப்பு வியப்பு சாந்தம் என ஒன்பது வகைத்து நவரசம்ங்கிறோமே அதுதான் இந்த நவரசத்தை தான் இங்கே சொல்கிறார் காமத்தை உண்டு பண்ணுறது சிரிப்பை உண்டு பண்ணுறது ஷிருங்காரங்கிறது தான் காமம் நகைன்னா ஹாஸ்யம் கருணாரசம் வீரரசம் ரவுத்ரம் கோபம் அச்சம்னா பயம் அச்சப்படுறது ஒரு இது இழிப்புன்னா அருவறுப்பு அப்புறம் வியப்புன்னா ஆச்சரியம் சாந்தம்னு அமைதி இப்படி ஒன்பது சுவைகளை பொருள் சுவை அமைந்திருக்கிறது ஆகவே வாயுணர்வு வாயுணர்வு என்பது வாயால் நுகரப்படும் சுவைகளை குறிக்கக்கூடியது அது கைப்பு காழ்ப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு தித்திப்பு அப்படின்னு ஆறாக இருக்கு சான்றோரால் தம் செவியில் சொல்லுவதாகிய கேள்வி சுவையை நுகர்ந்தறியா மாந்தராக இருப்பனால வெறும் வாயுணவினையே ஓர் உணவாக மதித்திருக்கின்றவர் மாய்ந்தால் வரும் சேதமும் இருந்தால் வரும் லாபமும் என் உலகோருக்குங்கிறார் காளிங்கிற புலவர் திரும்பவும் சொல்கிறேன் சான்றோரால் தம் செவியிற் சொல்லுவதாகிய கேள்விச்சுவையை நுகர்ந்தறியா மாந்தர் ஆகலான் வெறும் வாயுணர்வினையே ஓர் உணவாக மதித்திருக்கின்றவர் மாய்ந்தால் வரும் சேதமும் இருந்தால் வரும் லாபமும் என் உலகோர்க்கு இதே கருத்துதான் வேற வேற மொழி நடையில் சொல்லியிருக்கிறார்கள் செத்தால் இழப்பதும் வாழ்ந்தால் பெறுவதும் இல்லாததுனால இன்மையின் இரண்டும் ஒக்கும் என்பதாம் ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு வாயுணவை ஊன உணவாகவும் செவி உணவை ஞான உணவாகவும் நாடி காண்க நூற்கேள்வி கொள்ளாத மாக்கள் இருந்தாலும் பயனில்லை அவர் இறந்தாலும் உலகம் அது குறித்து வருந்தாது என்பதை இதில் உணர்த்தி இருக்கிறார்கள் என்று ஜெகவீர பாண்டியனார் புலவர் சொல்லுகிறார் மாக்களுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மன உணர்ச்சி இல்லாதவர்கள் அதாவது இந்த அறிவு இந்த இலக்கிய சுவையை சுவைக்கக்கூடிய பான்மை இல்லாதவர்கள் தான் மாக்கள் உணவுச் சுவையை சுவைத்து விட்டு இந்த சத்சங்கத்தில் கல்வியினால் வரக்கூடிய இன்பம் இந்த அறிவினால் ஏற்படக்கூடிய உணர்ச்சியை சுவையை அனுபவிக்காதிரவர்கள் மனித உடலில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு சமானம் மனித உடலை மிருக உடலாக மாற்றி விடுகிறார்கள் என்றும் சொல்லலாம் இந்த மூன்று பாட்டினாலையும் நம்ம கேட்கல சத்விஷயங்களை உயர்ந்த நல்ல விஷயங்களை அறக்கருத்துக்களை தெய்வீக அறிவு கருத்துக்களை மெய்யறிவு கருத்துக்களை பெரியோர்களிடம் நாம் பல்வேறு பெரியோர்கள் ஒருத்தர்கிட்ட மாத்திரம் படித்தா அது குருமுகமாக படிக்கிற கல்வி பல அறிஞர்களுடைய கருத்துக்களையெல்லாம் கேட்கிறது அப்படி கேட்கலைன்னா வரக்கூடிய குறைபாட்டை சொல்லியிருக்கிறார் ஆகவே எட்டு ஒம்பது பத்து இந்த மூன்று குரல் பாக்களும் கேள்வி அறிவை பெறவில்லை என்றால் வருகின்ற குறைபாட்டை அதாவது தோஷத்தை புரிய வைத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம் ஆக செவியில் வாழினும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்